ஒரு மரம் அன்பு வலிமையும் விரைந்து செல்லும் ஆற்றலும் சவாரி செய்யும் ஒரு மனிதர் நூறு ஆண்டுகள் சவாரி செய்தாலும் அதை அதாவது அதன் நிழலை அவரால் கடந்து விட முடியாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அறிவித்து புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அந்த மரத்தின் நிடலில் ஒருவர் தன் வாகனத்தை நூறு வருடம் ஓட்டி செல்வார் ஆனால் அதை அவர் கடந்து செல்ல மாட்டார் நான்கு இரண்டு ஆறு